நம்மோடு அடையாளப்படுத்திக் கொள்ளும்படி நம்மை அழைக்கும் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஏசு கிறிஸ்துவோடு அடையாளம் ஐடென்டிபிகேஷன் வித் கிரைஸ்ட் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரோமர் ஆறாம் அத்தியாயம் முதல் பதிமூன்று வசனங்கள் ஆகையால் என்ன சொல்வோம் கிருவை பெருகும்படிக்கு நிலை நிற்கலாம் என்று சொல்வோமோ கூடாதே பாவத்துக்கு மறித்த நாம் இனி எப்படி பிழைப்போம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மறித்தோரில் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்திலே கிறிஸ்தவுடனை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் நம்முடைய பழைய மனிதன் அவரோடைய கூட சிலுவையில் அறையப்பட்டது அறிந்திருக்கிறோம் மறித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே ஆகையால் உடனே கூட நாம் மறித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கருத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் மனப்பாட வசனம் கலாத்தியர் இரண்டாம் அத்தியாயம் இருபதாம் வசனம் இனி வாழ்பவன் நான் அல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் இட்ஸ் நோ லாங்கர் ஐ ஹூ லிவ் பட் கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் மீ கிறிஸ்துவோடு ஒன்றிருத்தம் ஐடென்டிபிகேஷன் வித் கிரைஸ்ட் என்ற சத்தியத்தை மிக நேர்த்தியாக விளக்குவது ரோமர் நிருபம் ஆறாம் அத்தியாயம் ஆழ்ந்த சத்தியங்கள் நிறைந்த இந்த அத்தியாயத்தை எவரும் முழுவதும் விவரித்து தீர முடியாது ஆனால் நடைமுறைக்கு தேவையான அளவு நாம் அதை விளக்கலாம் என்று சற்று சுருக்கமாக நாம் அதை கவனிப்போம் கிறிஸ்துவோடு அடையாளம் என்றால் முதலாவது அவருடைய மரணத்தோடு அவருடைய இறப்போடு நாம் அடையாளப்படுத்திக் கொள்ளுதல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு சிலுவையில் உயிர்விட்ட போது நாமும் அவரோடு சிலவையில் அரையப்பட்டோம். இந்த விசுவாசமே கிறிஸ்துவோடு அடையாளப்படுத்திக் கொள்ளுதலின் முதல் படி ரோமர் ஆறு மூன்றிலே வாசித்தோம் அல்லவா கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா கிறிஸ்துவுடன் மறித்தது மட்டுமல்ல அவருடன் புதைக்கவும் பட்டோம் நாலாம் வசனம் அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் பாவத்திற்கு செத்து ஏசு கிறிஸ்துவுடன் நாம் புதைக்கப்பட்டு விட்டோம் இரண்டாவது வருவது உயிர்த்தெழுதல் ரிசரக்ஷன் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது நாமும் உயிரோடு எழுப்பப்பட்டோம் வசனம் வாசிக்கிறோம் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் வெற்றி வாழ்க்கை இயேசுவின் உயிர்த்தெழுதலினாலேயே சிலுவை நல்லது இன்றையமையாதது ஆனால் கிறிஸ்து அங்கே நமக்காக பலியானார் வெறும் இறப்பில் அற்புதம் எதுவும் இல்லை கிறிஸ்துவுக்கு முன்னரும் பின்னரும் கூட பல குற்றவாளிகள் சிலுவையில் உயிர் விட்டனர் அற்புதம் அதுவே மகிமை அதுவே மாட்சிமை அதுவே மகத்துவம் கெட்சேமனை வேண்டும் ஆனால் அது போதாது கல்வாரி வேண்டும் ஆனால் அது போதாது காலி கல்லறைக்கு நாம் வந்து சேர வேண்டும் அதுதான் இனி நான் கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்பது மூன்றாவதாக அசென்ஷன் அதாவது உன்னதங்களுக்கு அதாவது பரமேருது உன்னதங்களிலே நாம் அவரோடு கூட அமர்ந்திருக்கிறோம் எபிஎஸ் ஒன்று மூன்றிலே வாசிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் தந்தையுடன் ஏறி சென்ற கிறிஸ்து என்ன செய்தார் மலரன கசைக்கு சாறு எறுக்கப்பட்ட கிழித்து பிக்கப்பட்ட உடலை நித்திய பலியாக தந்தை முன்னால் அவர் சமர்ப்பித்தார் அப்படியே ஏற்றுக்கொண்டார் வசன வாசிக்கிறேன் எப்ரேயர் ஒன்பதாம் அத்தியாயம் பதினான்காம் வசனம் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த செயல்கள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அப்படியே நாமும் நமது உடல் உறுப்புகளை கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் உங்கள் உறுப்புகளை கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்யும் கருவிகளாய் அவருக்கு ஒப்படையுங்கள் என்று பதிமூன்றாம் வசனம் ரோமர் ஆறாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் நான்காவது வருவது பெர்ஃபெக்ஷன் நாம் அவருக்குள் ஏசு கிறிஸ்துவுக்குள் பூரணராக்கப்பட்டு விட்டோம் என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும் கொலோசேர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனங்களில் எப்படி வாசிக்கிறோம் இறைத்தன்மையின் முழு நிறைவும் உடல் உருவில் கிறிஸ்துவுக்குள் குடிகொண்டிருக்கிறது அவருக்குள் நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் வெற்றியின் ரகசியம் பிரியமானவர்களை இந்த இரண்டே ஆங்கில வார்த்தைகள் in கிறைஸ்ட் தமிழிலே ஒரே வார்த்தை கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுடன் இறப்பு கிறிஸ்துவுடன் அடக்கம் கிறிஸ்தவுடன் உயிர்ப்பு கிறிஸ்துவுடன் பரமேறுதல் கிறிஸ்துவுக்குள் பூரணப்படுதல் இதுவே பூரண சுவிசேஷம் இதுவே கிறிஸ்துவோடு முழுவதும் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளுதல் ஒன்றித்துக் மதுரையை சேர்ந்த சா சீமோன் ஐயர் அவர்கள் கீர்த்தனையிலே இந்த சத்தியத்தை அழகாக பாடி நடைமுறையிலே அதை நமக்கு விளக்கியிருக்கிறார்கள் என்னை ஜீவபாலியாய் ஓ பூவேத்தேன் ஏற்று கொள்ளும் ஏசூ அந்த கவியிலே அவர் சொல்லுகிறார் நீதியின் ஆயுதமாய் அவயவம் நேர்ந்துவிட்டேன் உமக்குமாய் தந்தேன் எந்த அழகாக ரோமர் ஆறாம் அத்தியாயத்தை அவர் கீர்த்தனையாய் பாடிவிட்டார் பாருங்கள் இந்த வேளையில் தானே இதுவரை நாம் ஏசு கிறிஸ்துவோடு கூட முழுவதுமாக அவருடைய இறப்பில் அவருடைய உயிர்ப்பில் அவரது பரமேறுதலில் அவரது பூரணத்தில் நம்மை தன்னார்வமாக நாம் ஒன்றித்துக் கொள்ள தவறி இருந்தால் இப்பொழுது பௌலப்போசலனோடு கூட சேர்ந்து இனி வாழ்பவன் நான் அல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்பதை அறிக்கையிலும் அனுபவத்திலும் நாம் நமதாக்குவோம் நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ரோமர் ஆறாம் அத்தியாயத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஏசு கிறிஸ்துவோடு கூட எல்லா நிலைகளிலும் நாங்கள் ஒருங்கிணைந்து கொள்ள ஒன்றித்துக்கொள்ள பிதாவானவர் இப்படிப்பட்ட ஒரு கிருபை நிறைந்த சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இதை கர்த்தாவே வெறும் சிலாக்கியமாக நாங்கள் எடுத்து போய்விடாதபடி அதை ஒரு பொறுப்பாய் நினைத்து ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து எப்படி தம்மை உமக்கு முன்பாக சுகந்த வாசனையான பலியாக அர்ப்பணித்தாரோ அப்படியே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நிமிடந்தோறும் நொடிதோறும் நாங்கள் உமக்கு அர்ப்பணித்து வாழ இனி நான் அல்ல கிறிஸ்துவோ எனக்குள் வாழ்கிறார் என்பது ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அறிக்கையாகவும் அனுபவமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி உம்மிடத்தில் மந்தாடி உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்